நிதிபதி என்ற உலகன் பயந்த குலமைந்தனுக்கு இதெல்லாம் ஒரு நயம் சி கே எடுத்திருக்கா பாடு பெரு அதாவது நிதிபதி என்ற அவர் அந்த செட்டியார் அவருக்கு அவர் பயந்த குலமைந்தனர் அவரால் பெற்றெடுக்கப்பட்ட மைந்தன் அர்த்தம் இன்னொரு பயந்தன்ன இந்த பையன் பின்னால பயப்பட அதனால பயந்த குலமைந்த எனினும் ஆம் பின்னால என்ன ஆகுது எந்த பையனாவது மாப்பிள்ளையாவது பொண்ணை கண்டு பயப்படுவாங்களோ கேப்பட மாட்டாங்க இந்த பையன் பின்னால பொண்ணை கண்டு பயப்பட போறான் அதனால் பயந்த குலமைந்தனுக்கு அப்ப பேராத்திரியை உடல் எழுதினார்ன பயந்த பெற்றடுத்த என்பது பொருள் அல்லது அஞ்சிய ஆம் பின்வரும் வரலாற்றை கொண்டு உணர்க பயந்த என்பது அஞ்சிய எணினும் ஆம் பின்வரும் வரலாற்றை கொண்டு அறிகாங்களுக்கு அஞ்சப்பட்ட இன்று ஊரிலும் பொருந்தும் என்னை பின்வரும் வரலாற்றை கொண்டு உணர்க பயந்த குலமைந்தனுக்கு அந்த பெற்ற பையனுக்கு தேட வரும் திருமறவில்லை எல்லா எல்லாமே தலைகள ஆயிட்டம் இது இது ஒரு தலைகளை இப்ப சென்ன பார்க்கிறது கேட்டா மாப்பிள வீட்டுக்காரங்க தான் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டா மூணு செருப்பு தேயுமா ஏ நடந்து நடந்து நடந்து நடந்து கடல அப்ப ஏன் ஸ்கூட்டர் எல்லாம் சைக்கிள் கிடையாது செருப்பு தான் தெய்மா அதனால ஐயா ஐயா இவளுக்கு பார்த்து பார்த்தேன் கால் செடுப்பே தெஞ்சு போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தாங்க அந்த நாகப்பட்டினத்துல இருந்த அந்த குடும்பத்தாரு தான் இந்த காரைக்கால்ல ஒரு பெண்ணு இருக்கிறா அந்த பையன் அந்த பொண்ணுக்கும் நம்ம பையனுக்கும் பொருத்தம் கருதி செய்தாரலாம் மகிழ்ச்சி பேச விட்டால் பந்த மூதறிவோட பாருங்க வரும்போது யாருன்னு கேட்டா ரெண்டு பேரும் வரக்கூடாது அந்த அந்த சம்பந்திய பெண் வீட்டு மாப்பிள்ள வீட்டு அம்மா அப்பாவும் வரமாட்டாங்க எப்படி வந்த மூதறிஞர்கள் கொஞ்சம் வயசு வந்தவங்க அந்த ஜாதியில பிறந்தவங்க அவங்களுக்கு தான் தெரியும் யார காரைக்காலிலிருந்து இப்ப எங்க போயிருக்கிறான் வேலூர்ல இருக்கிறான் அதுதான் கேட்டான் இவங்க பெரிய பையன் நான் இங்க இருப்பான அல்ல ஆல்ரௌண்ட் தெரியும் அந்த அந்த குளத்திலேயே கொஞ்சம் நல்ல வயது வந்தவர்களாக இருந்தாங்கன்னா எல்லாம் தெரியும் அப்படியே தெரியும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட பெரியவர்கள் அனுப்புவாங்களாம் எனவே இந்த பெண்ணுக்கு தாத்தா அவங்க பாட்டு தெரியும் ஆமா நமக்கு ஆரோக்கிய பரமதத்தனுடைய பொண்ணு நான் பண்ண நிதிபதியா ஏன இப்படி இந்த வான்ல வளர்ந்த அப்படிப்பட்டவங்க போவாங்களாம் இந்த வான்ல வளர்ந்தவன்னு தெரிஞ்சவங்கதான் போறது இப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்ததாக கேள்வி ஏனென்றா அவங்களுக்கு பையனை பத்திய குணம் அவங்களுடைய பாரம்பரியம் அவங்க நம்ம குழந்தானா அத்தனையும் அத்தப்படியா அதனால அப்படிப்பட்டவங்க சொல்லணும் இப்ப அட வயசான கடைகள்லாம் வேற வேலை இல்ல பாட்டி வீட்டை கிடைக்க நாம பாத்துவோம் பாத்துக்கப்பா என்ன வந்திருக்கு வணக்கம் நன்றி அவ்வளவுதான் நாங்க தவ மாட்டோம் அதனால கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற மாதிரி விரும்பினால் போவாங்க இல்லையா நீ நல்லா நல்லா பாத்துக்கடி வச்சு எல்லாரும் போல கல்யாணம் ஜாப்பாடு அப்படும் ஆமா விரும்பவில்லை அதுக்கு என்ன கவலை அப்படி இருப்பதனுடைய காரணம் நம்முடைய குளங்கோட்டலம் செய்யும் நாளைக்கு பண்பாடு தெரியும் பொருளாதார நிலைமை தெரியும் அதுக்காகத்தான் அந்த பெரியங்களை வைக்கிறது எனவேதான் அப்படிப்பட்ட நல்ல முதியவர்களை கொண்டு அது மாதிரி மனம் பேசவிட்டாராம் பந்த மூதறிவோர்கள் மனம் குடித்து மணி புகுந்து தந்தையர்தான் தந்தையாம் தனதத்தன் தலைநீர்ந்து நீ பயந்த பைந்தொடியை நிதி பதிமைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரவினு கேட்கும் உடம்பு மனம் புரிகின்றார் என்ன தையா உன்னையும் தெரியும் உங்க அப்பா தாட்டுறாலும் தெரியும் எனக்கு அவங்களையும் தெரியும் பரவாயில்ல நல்ல பையன் அந்த பையனுக்கு நல்ல நம்ம பாப்பா அருமையா ஜோடி எதிர்காலத்துல நல்லா இருக்குமே அப்படின்னாரு எல்லாம் பெரியவங்க சொன்னா நாங்க எல்லாம் என்ன கேக்க போறோம் அப்படின்னாரு இன்ன நகை போடுவோம் கேட்கிற பழக்கம் இல்லை பெண்றும் ஆண் வீட்டாரும் இருந்ததாக கேள்வி அவன் தான் தமிழ் தம்பட்ட பையன் இருக்கும் வெக்கம் இல்ல ஒரு வீட்டுல போய் இவ்வளவு தூரம் மாப்போசி மாதிரி வச்சுக்கிட்டு அப்ப எடுத்துட்டு நாங்களும் அதை வச்சதே இல்லை ஆனா அருமையா இருக்கோம் ஒரு காலத்துலயும் வச்சது இல்லை எங்களுக்கு மரபு இல்ல வைக்கிறது அருமையா தெரியுமே ஒரு கால் தப்பி தவிர நம்ம மூட்டு பண்ண மாமனார் வீட்டுல இருக்கலாமே தவிர அவங்க ஒரு என்பி சிவ சிவ பெருமானுக்கு தெரியும் நகப்படுறது விருப்பத்துக்கு இல்ல பொண்ணு சரியானதா நல்ல இதா இருக்கா இருக்குமா பையன் நல்லா பண்ணுவாங்க இந்த இதுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு பையன் பொருத்தமா இதுதான் பெரியவங்களுடைய நீதி செய்யறதெல்லாம் அவங்க விருப்பத்துக்கு ஏன்னா இவங்க பொண்ணுக்கு உங்க அவங்க பையனுக்குறாங்க தலையிடாச்சு உங்க இது என்னாச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாம் உங்க பையனாச்சு மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை உங்க பையனுக்கு பையன் நாங்க என்ன பண்ண போறோம் சிவஜி வேண்டு போடுவோம் அப்படித்தான் உறவு முறையெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில் அதனால் முந்தை மறைவின் கேட்கும் உறவி மனம் புரிகின்றார் மற்றவன் முறைமையினால் மனம் இசைந்து செலவிட சென்று உற்றவர்கள் உரைகேட்ட நிதிபதியும் உயர் சிறப்பு பெற்றனன் போல் ஒன்று அடி பெருமக திருமலியும் சுற்றமுடன் கடிகூர்ந்து வது வீணை தொல் கூண்டன் அப்படின்னா எப்ப வைக்கிறது இப்ப ஆடி மாதிரி இருக்கு ஆனி அவனியில ஆனியாப்பா ஆடியா ஆனிதானா சரி சரி ஆனிலே வச்சிடலாம் இல்லன்னா ஆடி அப்புறமாரு அது ஏன்னா அடுத்த வாரத்திலேயே வச்சுட்டா போய்ச்சிருந்தாரு பிடிஞ்சாக்க புடவத்தில் பாக்குன்னு ஒரு பழமு இருக்கும் கல்யாணம் பிர்லாச்சல பார்க்குறேன் அப்படின்னா மிக எளிமையா நடந்த காலமும் உண்டு மிக எளிமையை ஆமா என்ன இவங்க என்ன கேட்க போறாங்க என்ன கேட்க போறாங்க ஒண்ணுமில்ல ரெண்டு பேரும் எல்லாம் ஒத்தி வச்சு பொதுவா பெண்ணுன்னு ஒரு வீட்டில இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கையில பணம் வச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு பையன் ரெண்டு வச்சிருப்பேன் அப்படி என்ன பணம் தேட போறீங்களா ஒண்ணு இல்லையா அவ்வளவுதான் இப்படி மிகப்பெரிய கல்யாணம் மனம் சிந்தனாலோதலை விட்டு மங்களனால் அணையவது வைச்சொழில்கள் ஆவணவெல்லாம் அமைத்து இனர் அலங்கள் மைந்தலையும் இடைவெளிக்கு பணிமுரசும் எழுந்தாற்பால் பதிபூந்தா கல்யாணம் எங்கேயும் இன்னைக்கு நல்ல வேலை அது ஒண்ணு பொண்ணுலதான் கல்யாணம் வைக்கிறது கூடுமான வரைக்கும் ஒரு மரபு இருந்துட்டு இப்ப கல்யாண ஊடகத்தில் வச்சுறோம் வம்பு ரெண்டு பேருக்குமே வம்பு இல்லை இவங்க ஸ்டேட்டஸையும் இல்லை அவங்க ஸ்டேட்டஸையும் இல்ல அதெல்லாம் என் பொண்ணை கொண்டாந்து கொடுத்தேன் பேச என் மாப்பிள்ளைய கொண்டாந்து போய் கல்யாணம் பண்ணேன்னு பேச கல்யாணம் பண்ண மாதிரி வீடமை போனது அப்பெல்லாம் வீடு அமைப்பு இருக்கும் அதனால வீட்டில இழந்தாலே திருமணம் அளவிடைதார் தனதன் அணிமாடத்தோல் புகுந்து தளி திற நூல் விதி வழியே செயல்பறவை செய்தமைத்த தலைமன் நகைமைகளை சாத விழுத காலைக்கு கழிவுகள் சுற்றம் கல்யாணம் செய்தார்கள் முடிக்கி கல்யாணம் செய்தார்கள் இந்த சொல்லை பற்றி வேற யாருமே சொல்ல அவரும் போயிட்டம் கல்யாணம் செய்தார்கள் உலக அமைப்பில் இருக்கதே இந்த மாதிரி ஆமா இதை பற்றி அருமையாக சிந்தித்தவர் எழுதியிருக்க தெரியல நம்முடைய சித்தாந்தத்துக்கு எல்லாம் நல்ல அருமையான தமிழ் முறையில் உரையெழுதினாலே தைவசித்தாந்தப் பலவர் பா ராமநாத பிள்ளை பா ராமநாத பிள்ளை அண்மையிலே சமயத்துறையில் இருந்து ஆனாலும் தூய தமிழிலேயே அனைத்தும் வர வேண்டும் என்று எழுதிய ஒரே ஒரு உயிர் அந்த ராமநாத பிள்ளை தான் அவரும் போயிட்ட அவர்தான் இந்த கல்யாணம் என்பது தமிழ்ச்சொல் என்று சொல்லி சொன்னார் என்னன்னு அன்பு யாவன்னா யாவண்ணா போட்டு மூணு குழி நானா போடணும் அன்பின் பெருக்கம் என்று அதுக்கு பொருள் இந்த பொண்ணு அந்த ஒரு மனவாளனை மணந்து தன்னுடைய அன்பை பெருக்குது அந்த பையன் இந்த பெண்ணை மணந்து அன்பின் பெருக்கம் எனவே கலியாணம் சீக்கொலித்து அன்பின் பெருக்கம் அருமையான தமிழ்ச்சொல் என்று சொன்னது அந்த ஒரு மகிழ்ச்சி பெருமான் எடுத்தம் அன்பு களி பெருக்கம் அன்பின் பெருக்கம் அதுதான கல்யாணம் அன்பின் பெருக்கம் தானே எனவே களி மகிழ் சுற்றம் போற்ற கலி யானம் அங்க ஒரு பொடி என்ன எப்படி வச்சாருன ஐயா தலிரடிமன்கை மயிலை இந்த பாப்பா எப்படி இருக்கே ஒரு மயில் மாதிரி அந்த பையன் எப்படி இருப்பான் சரியான ஒரு காளை கற்றில மயில் போன்ற பெண்ணை அந்த காலை போன்றிருக்கிற பையனுக்கு கொடுத்தார்கள் சீக்கே சும்மா மயிலை போய் ஒரு காளை கிட்ட கொடுத்த எது பயப்படும் காலை தான் பயப்படும் மயிலாய் ஆடுவேன் பெண்ணை கொடுத்தார் எனவே இந்த மயிலை கண்டு காலை மிரளும் இந்த மயிலை கண்டு பின்னாலும் இந்த காலை மிரள இருக்கிறது என்பதை பின்னாலும் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்கமான அகருளானி ஆழ்வார் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்கமான அகருளானி ஆகவே இப்படி ஒரு அறிவிப்பதை கண்டு காலை மிரலுமா காலையை கண்டு மயில் மிரலுமா எனவே காலையை விட மயில் மென்மையானதுதான் ஆனாலும் அந்த திறகு இறையை விடுத்து எடுத்துப்பாரு ஆடும்போது காலை தான் மிரலும் அதனால இந்த மயிலை கண்டு காலை மிரள இருக்கிறது என்பதையும் இப்பொழுதே சொல்லி வைத்தார் இந்த அருமையான உருவகத்தினால இப்படியாக மங்கள மாமண வினைகள் முடித்தியல் வைகினால் தங்கள் குடி கரும்புதல்வி ஆதலினால் தனசத்தன் பொங்கொழிவியன் ஆகியனில் போகாமைய கணவனுடன் அங்கன் அமர்ந்து நிதிக்க அணிமாட மருங்கமித்தான் அருமை அருமை பல்வேறு பண்பாடுகளை சொல்றாரு இங்க ஏதோ திருத்தொண்டர் வரலாறு பேசினார் பக்தி தான் ஏதோ சிவாயணம் சிவாயணம் சொல்லிட்டு போனா அது சொல்லக்கூடாது கேட்கிறாரு சிவாயணம் என்பதையும் சொன்னார் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட அந்த சமுதாயம் வளர வேண்டும் என்பதையும் அப்படியே நுணுக்கமா சொல்லிக்கிறார் இப்ப ஒரு அமைப்பு சரி இப்ப நீதி ஊட்டாப்பாவும் பெரிய செல்வந்தர் வணிகர் பொண்ணூட்ட அப்பாவும் மிகுந்த செல்வந்தர் ஆனா பொது நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாப்பிள்ள எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்கதான் பொண்ணு வாழ்க்கப்படும் அதான் பொது நீதி அதனால இப்ப காரைக்கால் பொண்ணு எங்க போகணும் என்ன நீங்க பொன் ஊட்ல வந்து அந்த மாதிரி மாப்பிளை வரலாம் ஆனா ஒரே குடித்தளமா இருக்க கூடாது தனிக்குடித்தனமா இருக்க கூடாது எல்லாரும் அந்த வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் கோலக்கடும் திருவிழா காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் குப்பன்னு பசிக்கும் அதனால ஏன் எப்படி சொல்ல வேண்டும் எல்லாரும் இல்ல இடத்துல இருக்கும் அதனால் பெண் வீட்டுல வந்து பெண் ஊர்ல இருக்கலாம் மாப்பிள்ள ஆனா பெண் வீட்டில இருக்கக்கூடாதுமா சிவே ஜீவே ஓவலம் கல்யாணம் அப்படிதான் ரெண்டு பேருமே வந்து உள்ளூர் தான் கல்யாணம் ஆச்சு தனி கொடுத்த வச்சாங்க ஏற்பாடுனாரு தங்கள் குடிக்கு அரும் புதல் வியாதலினால் ஒரே ஒரு பெண்ணு அது பொண்ணே பொண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்க்கிறார் இந்த காரைக்காலில் அதனால சம்பந்திகிட்ட சொன்னார் நிதிபதி என்ன திருமணம் எல்லாம் என்ன ஆண்ட ஒன்று வேண்டுகோள் தொழில் எல்லாம் செய்ய செய்யமே தம்பி எங்க இருந்த அது எப்படி எங்க ஸ்டேட்டஸ் கம்மியு சொல்லல ஏன் நான் பண்ணதுல என்ன என்ன ஆரம்பிக்கிறது விரும்பினர் காரைக்காலே நம்ம குடுத்திருக்க வச்சுட்டு இருக்கலாம்னு பாக்குறேன் அது உங்க ஆறா நீங்க என்ன நீங்க செஞ்சுட்டு போகணும் ஏண்டா தம்பி என்ன இது மாதிரி சொல்றாங்க மாமா அப்படின்னாரு நீங்க என்ன சொல்றீங்களோ எதியமை பணி கோளும் ஆறது கேட்போம் அப்படிலாம் இருந்ததாக காதலியாவது போடுங்க இப்படி பா அப்பா சொல்றத பையன் கேட்டு மா சம்பந்தி சொல்றத சம்பந்தி கேட்டு அப்படி எல்லாம் இருந்ததாக இதை பாருங்க அதனால் எல்லாம் அதுக்கு தெரியாங்க பாப்பா பாரு எப்பவும் உண்மையா ஊர்ல உலகத்துல அங்கதான் போய் வாழணும் நாகப்பட்டினத்துல பாரு சம்மன் மாமா சொன்ன உடனே அன்புடைய மாமனும் மாமிய அப்படியே உங்க வீட்டுக்காரன் ஒத்து விட்டாரு ஏண்டா எல்லாம் இங்கே இருங்க நான் தனி குடுத்தனும் வச்சுரு அருமையா தனி கொடுத்தனு காரைக்கால் தனி கொடுத்தன யாரு இந்த பாப்பாவும் நெறியாக எவ்வளவு அருமையான எதிர்கால சிந்தனையோட செய்யறாங்க ஆகவேதான் அப்ப காரைக்கால் குடும்பம் வச்சுட்டாங்க தம்பி என்ன பண்றாரு மாதந்தோறும் மாமா நெல் அனுப்புறாரு நடத்தமில்ல அருமைய தொழில் அதனால தினமும் மாமனா விட்டு வேணா இது என்ன ரெண்டு இன்னைக்கு ஆப்பமா மாமா கொடுத்த அனுப்பு நான் அல்வாணி பண்ணிய வரும் கண்டிஷன் பண்ணாங்கே இவ்வாறு காரைக்காலில் குடித்தனம் வைக்கப்பட்டது மகற்கொடையின் மகிழ்திறக்கும் வரம்பில் தனமும் கொடுத்ததற்கின் பச்சீங்களா விட முடியல மகற்கொடையின் மகிழ்திறக்கும் வரம்பில் தனமும் கொடுத்ததற்கின் மிகப்பரிய பெரும் இறப்பில் குலமகனும் இந்த மாதிரி ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணாங்க மாப்பிள்ள வீட்டுல இருக்கவங்கதான் வீட்டுக்கு பொண்ணுக்கு பொண்ணு வீட்டுக்கார கொடுக்கணும் இதுதான் தமிழனுடைய அறமாக என்று இருந்தது தொல்காப்பியர் காலம் முதல் ஏறத்தால பத்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஏன் பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது குட்டிச்சவரா போய் இப்ப இருக்கு அதனால யாரு கொடுக்கணும்னா மாப்பள வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்காரங்களும் கொடுக்கப்படுகிற கொடை மாமனார் வீட்டிலிருந்து பையன் வாங்கினாங்கிறது அகராதிரியே இல்லை தமிழனுடைய பண்பாடு அல்ல அகராதிரி எனவே மகட்கொடையும் கொடுத்தார்கள் அப்படி கொடுத்து காரைக்காலில் அந்த குடும்பம் இருக்கிறது இருக்கும்போது பூங்குடலாரவர்தாம் தங்கு மணி வளம் பெருக்கி மிகப் புரியும் கொள்கையினில் மேம்படுதல் மேயினான் இப்பொழுது அருமையான முறையிலே காரைக்கால்ல தாம் பொண்ணு இருக்கிறாங்க ஆனா இவங்க எப்ப போவாங்க வாரத்துக்கு ஒரு தரம் போயிட்டு வரும் அடிக்கடியும் போக கூடாது பாப்பாவும் வரக்கூடாது ஆனா ஊர்ல உள்ளூர்ல இருக்கு அப்படி இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அது பல காரணங்களுக்கு நல்லது பல காரணம் அதனால வாரம் அப்படி பத்து நாளைக்கு ஒரு தரவங்க போயிட்டு என்னப்பா சரி மாறிக்காடா நல்லா இருக்கப்பா அவங்க ஆச்சுனாலும் இப்படி குடும்பம் இருக்குது காரைக்காலின் நம்பர் அடியாரணைந்தால் நல்ல திரு அமுதளித்தும் செம்பொண்ணும் நவமணியும் செடுந்துகிலும் முதலான தம்பருவினால் அவருக்கு தகுதியின் வேண்டும கொடுத்தும் கும்பர் விரான் திருவடி கீழ் உணர்வு மிக அது பாப்பாவுக்கு பழக்கம் ஏன் அந்த பெண் வீட்டில் பழக்கம் அவள் வீட்டுக்கும் பழகம் என்ன செய்ள்ளுவர் என்ன குடியும் கொடுத்தனும் ஆயிட்டீங்க ஆமா அப்படின்னு திருவள்ளூர் வந்த ஆசீர்வாதம் பண்ணுவேன் வணங்கிக்கிற இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தும் அரண் எனப்பட்டதையே இல்வாழ்க்கை அகதும் திறன் நன்று வணக்கம் திருவள்ளூருடைய ஆசீர்வாதம் என்ன மணிக்கணக்கில் போகுமா போச்ச அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை மூணு தீர்வு உடனே இல்வாழ்க்கைக்காரங்கள தூக்கப்படாது ஆகதும் திறன் படிப்பதில்லாயின் நன்று ஒரு ஆள் இந்த குடும்பத்தை பத்தி நாக்குல ஒரு சொல்லி சொல்றேன் அப்படி இருக்குன்னு ராஜா இப்படி இருக்கா எதுக்காக இருக்கா இருந்தோம்பி எல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை அப்போ ரெண்டு நோக்கம் சிறப்பு இது ஆனால் எப்படி இருக்கணும் என்ன மற்றவர்களால பழி வரவே கூடாது இந்த பொண்ணும் இந்த பையனும் தங்கத்தில் தங்கத்த இன்னொன்று அந்த வீட்டுக்கு போன மகாராஜி சின்ன பொண்ணுதான் உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லும்னா அப்படின்னு எல்லா துறவியரும் மற்றவங்க தான் சொல்லணும் இப்படியாக இந்த பாப்பா குடும்பம் நடந்தது பாங் அப்படி இருக்கும்போது ஒரு பாங்குடைய நெறியண்கள் பயில் பரமதத்தனுக்கு மாங்கணிகள் ஓரிரண்டு வந்தனிந்தார் சிலர் கொடுப்ப ஆங்கவைத்தான் ஆங்கவைதான் முன் வாங்கி அவர் வேண்டு குறையணித்து குறையளித்தேன் ஈங்கிவற்றை இல்லத்து கொடுக்க என இது எல்லாம் கதை தெரியும் சில செய்திகள் தான் நமக்கு மறுபடி சொல்லணும்னு சொல்றேன் தவிர கதை காரிய காலமே இருக்காது தெரியும் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி ஒரு மரபு இருந்து பாருங்க ஒருத்தர் போய் பார்க்க போனா வெறுங்கையோடு போகக்கூடாது இதெல்லாம் தமிழனுடைய அருமையான வாய்ப்பு வெறுங்கையோடு போகும் ஒண்ணும் ரெண்டு மாம்பழமாவும் எடுத்துருக்கு இப்ப அவங்க வீட்டுல மாம்பழமே அது ஒரு மரபு மாங்கனி கொடுத்த உடனே என்ன அடாராடா நீங்க வந்ததே போது நீங்க யாரு ஏதோ அந்த பணிக்காக வந்தவன் கொடுத்தாங்க கொடுத்தவுடனே இது ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாடு சரி தனி மாங்கனி வந்து கூறு போடுறா உள்ளதா வீட்டுக்கு அனுப்பணும் இது வந்ததெல்லாம் கொள்ளும் மகாராஜ கப்பல்னு பாத்துடுறத அப்பதான் அன்பும் அர்த்தம் விருந்தாளி வெறுமன வராம கொண்டு வந்து கொடுத்தது ஒரு பண்பாடு பண்பாடு கடைக்கு வந்தவங்க யாராவது பலர் கொடுத்தாங்கன்னு சொன்னா அது அங்கேயே அறிஞ்சி போட்டு உள்ளதல்ல கூடாது வீட்டு கொடுத்துறது இவருடைய பண்பாடு கொட்டி வச்சுட்டாங்க பண்பாடு அதனால் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம் இங்க இவற்றை இல்லத்து கொடுக்க இணை எம்பினான் கணவந்தான் வரவிடுத்த கனி இரண்டும் கை கொண்டு மனமலியும் மாதரார் வைத்தும் எதுல வச்சா கிமுல வரும் இந்த கிபி வரைக்கும் வச்சா ஒழிஞ்சதுன்னு இருக்காங்க வாயில் வைக்கப்படாது வைக்கப்படாது அவ்வளவு மாதல மாதுள பழச்சாறு செய்யா இந்த ஐசிசி அதுல கலந்திடற ஆமா சிவம் வேண்டாம் தொடந்தேன் இவளன் தாரமந்தன் அதனாலதான் இன்னைக்கு பல நமக்கு வந்து உணவு கெடுவது உடம்பு கெடுதாது அதே மாதிரி கிமுல வந்து அது ஃபிரிட்ஜில் வச்சா கிபி வரைக்கும் பழம் பழமா இருக்கும் உள்ள இருக்கிறது எல்லாம் ஒழுங்கே இந்த தண்ணியே கட்டுப்படும் சாப்பிடுறத அவ்வளவும் கெடுதல் இல்லை அவ்வளவும் கெடுதல் இல்லை அதுக்கு மாமனை சாப்பிடாமே நல்லது பிரிட்ஜ் அவ்வளவு நேர் மொடுதல் இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டும் இருந்தபடி இருந்து காட்டும் மேலெல்லாம் அவ்வளவும் போச்சு விஷம் அதெல்லாம் சாப்பிடுறதுனால தான் வர்ற வினையே நமக்கு வர வினையா எனவே அப்போது அந்த மாதிரி பிரிட்ஜ் இல்லவும் இல்லை அந்த மாதிரி கேவலமான உடம்பும் போ வரவும் இல்லை அதனால அதாவது எலையும் காத்துக்காக கூண்டெல்லாம் இரும்பு கூட காற்றும் இயற்கை காற்றும் அழகாது இருந்தது தமிழ் உலகம் என்ன அப்படி காப்பாத்தினாலதான் தெம்பா இருந்தான் இப்ப பதில ஏற இறங்கிறது எரினால் இறங்க மாட்டேன் என்னென்னு இழ வேண்டாம் ஆமா முடியல உணவு முறைகளாம் ரொம்ப திருந்தணும் என்னைக்கு திருந்த போயாது கணவன் தான் இப்படி வச்சு அந்த பரம வைத்ததின் பண அரவமானின் பணிந்தருடன் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு ஒருவர் மனைவி இது எப்படியோ எங்க கையில ஆயத்துக்கு இந்த செய்தி எது மாம்பழந்த அம்மா உருந்து இருக்கிறது அவர் பார்த்தார் பெருமாள் அவனு அங்கே இருந்து வர்றான் இத்தனை வீடுகளில் ஒரு வீட்டில் உள்ள வீடுதல் பழம் வந்து அந்த கூடையில வச்சிருக்காங்க வச்சிட்டு அந்த பாப்பா வேலை செய்யுது உடனே வந்துடும் சார் சிவே சிவே அப்ப பழம் வந்த நேரம் என்ன நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து பத்தரை மணி இருக்கும் பாப்பா என்ன செய்யுது அப்படின்னா சரிங்களா காய்கறி எல்லாம் அறிஞ்சி வச்சிருக்குது சாதம் அப்படி வேகுது சரிங்களா கூட்டு வீட்டு மற்றவர்கி வச்சிருக்குது அந்த மாதிரி பண்ண இருக்கு வந்து சார் என்ன செய்தார் வேதங்கள் முடிந்தவிரான் மெய்த் தொண்டர் நிலைகண்டு நாதந்தன் அழியாறை பதி தீர்ப்பேன் என வரும்போதே அவர் பசியு கேட்கல முகத்தை பார்த்தாலும் தெரியும் திருவள்ளுவர் அடுத்தது காட்டும் பழிஞ்சு போர் நெஞ்சம் கடுத்தது காட்டுமோ முகத்தில் முதுக்குறைந்தது உண்டோ ஓத்தினும் காயினும் தானும் என்ன ராமன் தானும் முகத்தை விட ஒரு அறிவுடைய உறுப்பு இருக்கான்னு கேட்டார் முகத்தின் முது குறைந்தது உண்டோ இந்த உறுப்புகள் பொருள் உண்டா உறுப்பு இங்க என்ன இருக்குதோ அது அப்படியே காட்ட அகத்தினு தெரியும் தமிழன் எவ்வளவு அந்த உடல்நிலையும் உடல்நிலையும் தெரிஞ்சிருந்தார் இப்ப அவர் வந்த உடனே ஐமா எனக்கு பத்தியா இருக்குன்னு கேட்கல அந்த முகத்தின் முது குறைந்தது உண்டோ கோம் காயும் என்ன பெரியவங்களை பார்த்தா ஐயாவோ காமியும் வணக்கம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க பார்த்துட்டு உணவு சாப்பிடல போல இருக்கேன்னு இல்ல இல்லை எல்லாம் சாப்பிட்ட அப்படி சொன்னார் இருந்தாலும் அந்த மோகன் தெரிஞ்சு அதனால இந்த பாப்பா என்ன பண்ணிச்சு வேற காலை இப்ப அவர் வந்த நேரம் பத்தரையா இருக்கலாம் காலையில பாதங்கள் விளக்க நீர் முன்னளித்து பரிசலம் வைத்து ஏதோ நல்விருந்தா என்னடித்து ஓட்டுவார் அவருடைய திருவடிகளை விலைக்கு அப்படியே கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சா கரி அமுதுங்கு உதவாதே அதனாலதான் இப்ப பத்தரை சொன்ன பதினொன்றரை பதனேமுக்கால்னா எல்லாம் கரி அமுது உதவும் என்று அர்த்தம் பத்தறினு சொன்னது அப்ப என்ன எல்லாம் அறிஞ்சி வச்சிருக்கு ஒன்னு பச்சரிக்கு ஒண்ணு கொடிகளுக்கு ஒன்னு கூட்டுக்கு இப்படி எல்லாம் அறிஞ்சி வச்சிருக்கு ஆனா இந்த மீது வந்து இந்து போடுறதுக்குள்ள எவ்வளவு நாளாகும் கரி அமுது அங்கு உதவாதே அவர் பசிக்கு அவளை சரி அதனால என்ன செய்யணும்னு கை திரு கை கூட சாதம் அடிச்சாச்சு ஏ அதாம உலையல் இருக்குன்னு இப்ப அடிச்சுட்டாங்க வெறி மலர் மேல் திருவனையார் விடையவன் தன் அடியாரே பெரல் அறிய வெறுந்தானால் பேரிதன் மேல் இல்லை எனும் அறிவினராய் அவரமது செய்வதற்கு ஆதரிப்பா பண்ணி கூட்டு நாலஞ்சு கரியோட போடுறத விட பசிக்கு உடனே போடுவது நல்லது ஆமா இங்க நான் அப்படியே நாலஞ்சு கரியோட போறேன்னு உண்டி நாலு விதத்தில் ஆறு சுயத்திரத்தில் போடுறேன்னு சொல்லிட்டு மணி மூணு மணிக்கு போடுறதை விட இல்ல ஒரு சாதம் ஒரு மோர் ஒரு ஊருகா போடுமே பதினொன்றைக்கு அதனாலதான் திருவேழிமடலையில ரெண்டு பேரும் ஞானசிம்பந்த நாவுக்கரசரும் சாப்பாடு போட்டாங்க திருவேழி மடலையில் நாவரத்தரும் எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுத்தார்கள் அரியவர்களுக்கு இதெல்லாம் என்னையா நீங்க ஏழாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு சிவ சிவ ஜெயிக்கல ஜெயிக்கலாம் சரிய அந்த பன்னிரண்டு மணி அப்படியாரம் கிடையாது ஆறு ஏழு ஏழு ஏழு எட்டு வருது அந்த அமைப்பு சரியா அந்த கடியாரம் கிடையாது அறிவு செய்யலாம் என்று கேட்டுக் மகேஸ்வர பூஜை முடிஞ்சு போச்சு பதினொன்றையும் போட்டு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி சிவாலயங்கள் எல்லாம் எல்லாம் சிறப்பாக திருவிழா திரைக்கே அரக அரக அரக காசி ராமேஸ்வரம் முதலானது எழுதி திருக்கோயில் படிபாடு நடந்து திருப்பதாக கூறுக அரகம் சாப்பாட்டோட இங்க இருக்கிற அடியோர்களுக்கு எல்லாம் சிவஞானமும் தீர்க்காயத்தும் மேன்மேலும் பெறுவதாக திருவுல தடைக்க அரக அப்படி சொல்லி உட்கார்ந்த பிறகு அந்த உட்கார்ந்தவங்களும் என்ன குரு பூஜை சன்னிதானங்களே மகேஸ்வர பூஜை பண்ணுவாங்க குரு பூஜை நாடுல மட்டும் மற்ற நாள்லாம் ஓதுவாமூர்த்தி ஓதாமூர்த்து குருபூஜை நாட்கள் மட்டும் அவங்களே பண்ணுவாங்க அதனால அவங்களே பண்ணும் போது நாம உட்கார்ந்து சாப்பிடும் போது நம்ம அல்லது வந்து எப்படி உட்காந்து உட்காரவே நமக்கு சங்கடமா இருக்கும் ஏ அவங்க நின்று இதெல்லாம் காட்டுவாங்க அதனால அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா பாத்தியா அவங்களும் ஒரு தடவை நமக்கு மடப்பாயம் இருக்கும் உன்னை வணங்கி உனது உள்ளுரையும் நின்றுமலனுக்கண்டே நினை யாராவது உங்களை வணங்குனா பெருமானி இந்த வனக்க அடியேனுக்கு அல்லவா என்று சொல்லு தன்னை மகேஸ்வரராக கருதிக்கணும் மகாஸ்வரனாக கருதணும் அப்படி எல்லாம் சொன்ன பிறகு அப்புறம் வந்த பிறகு அவர்கள் உட்கார்ந்து அவர் உட்கார்ந்த பிறகு அடியாராம் உணவருந்தலாம் அப்படி ஒரு கும்பிடு சொல்வாங்க அப்புறம் தான் கையே வைக்க